நான் கேட்டேன் அதற்கு அல்லாஹுவின் மீது ஆணையாக நபிசல்லாஹு அலிஹசம் அவர்களுடைய உம்மத்தினர் கூட்டாக தோறுகிறார்கள் என்பதை தவிர வேறு எதையும் அவர்களிடம் நான் காணவில்லை என கூறினார்கள்